அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்துயாக்க நட்பு பொழிப்புரை என்ன ஒருவனுடைய குணங்களையும் குடிப்பிறப்பையும் குற்றங்களையும் குறையில்லாத நல்ல சுற்றங்களையும் ஆராய்ந்து அறிந்து அவனுடன் நட்பினை ஏற்படுத்தி வேண்டும் அப்படிங்கிறது பரிமேலகர் ஒரு குறிப்பு சொல்றார் குற்றமில்லாதவர் உலகத்தில் இல்லாமையால் உள்ள குற்றம் பொறுக்கப்படுவதானால் அவர் நட்பு விடுதற்பான்மையதன்று என்பார் குற்றமும் என்றார் சுற்றத்தாரோடு கட்டுண்டிருப்பவர் நட்பினரோடும் கட்டுண்டு வருதலால் குன்றாயினும் என்றும் அவர் நட்பு விடப்பட்டால் தமது குறையாமென்பார் அறிந்தியாக்க என்றும் சொல்லினார் இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் அதாவது உலகத்தில் தோஷம் இல்லாதவன் யாரும் கிடையாது எல்லாருக்கும் பகவானே அவதாரம் பண்ணால் கூட தோஷம்தான் சொல்லுவோம் ஆகையினால் அவர்கிட்ட இருக்கிற அந்த தோஷத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு சொன்னால் அவரை விட்டுறாது அப்படிங்கிறதுக்காக அவர் நட்பு விடுதற்பான்மையன்றது அது விடுதற்பான்மை அது அன்று என்பார் ஆகையினால் குற்றமும் அப்படின்னர் சுற்றத்தாரோடு கட்டுண்டு இருப்பவர் நட்பினரோடும் கட்டுண்டு வருதலால் குன்றாயினம் சொன்னாராம் அவங்ககிட்ட எப்படி அவன் ரொம்ப அபிமானத்தோடு இருக்கானோ அது மாதிரி நம்மள்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா நம்மள்ட விடமாட்டான் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணுமா அப்படிப்பட்டவனுடைய நட்பை விடக்கூடாது அறிந்தியாக்க அப்படின்னு சொன்னாராம் அவர் நட்பு விடப்பட்டால் அது தனக்கு குறையாயிடுவான் நட்ப கண்டிப்பாக நட்பு தேவைடு நட்புல்லாமல் இருக்க முடியாது ஆனால் அந்த நட்பு கவனமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு அதுவும் ஒரு அரசனுக்கு தலைவனுக்கு மிக கவனமாக மேற்கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறதுனால இதை இந்த மாதிரி விவரத்தை சொன்னாரீங்க தொடர்ந்து நாம் இந்த குரட்பாவுக்கு பொருள் தெரிந்து கொள்ள முற்படுவோம் இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் குணனும் குடிமையும் குற்றமும் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற